வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நிலத்தை அடமானம் வைத்தால் திருப்பிக் நாணயத்தை இழந்து ஒரு நாளும் திரும்ப பெற இயலாது ஆம் நிலத்தை அடமானம் வைத்தால் திருப்பிக் நாணயத்தை இழந்து ஒரு நாளும் திரும்ப பெற இயலாது என்கிறார் மில்டன்